அந்த வகையில் இன்னைக்கு பாரதியாரோட வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை பற்றி பார்க்கலாம் இந்த கதை அவருடைய மகள் சகுந்தலா கூறியது என் தந்தை பாரதியார் சத்ரயணை போன்று வீர மரணத்திற்கு ஆசைப்பட்டார் போர் முனையிலே முன்னணியில் நிற்பேன் துண்டிக்கப்பட்டு விழுந்த என் சிரசை பள்ளக்கில் வைத்துக் கொணர்வார் செல்லம்மா ஜனங்கள் அப்போது உனக்கு சேனை தலைவரின் மனைவிக்குரிய மரியாதை செய்வர் என்பார் நரைகூடி கிளப்பருவமைதி கொடுங்கூற்றுக்கு இறையென பெண்மடியும் பல வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று ஒவ்வொரு நாளும் ஸ்நானம் செய்யும்போது கோபத்தோட பராசக்தியிடம் கேட்பது போல பாடுவார் சிறு குழந்தையான நான் என்னுடைய மனதில் அவரது வார்த்தைகள் பசுமர பசுமரத்தானி போல பதைந்தன நன்றி